தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ரொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் பலராமருக்கு சொன்ன செய்தி பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் யுத்தம் முடியும் தருவாயில் பலராமன் தீர்த்த யாத்திரை முடித்துவிட்டு குருஷேத்திரம் வந்து சேர்ந்தான் அப்போது பீமனும் துரியோதனும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பீமன் துரியதனுடைய தொடைகளை அடித்து பிளந்ததை பலராமன் பார்த்ததும் யுத்த முறை புறக்கணிக்கப்பட்டு அக்கிரமம் ஓங்கிவிட்டது என்று பலராமருக்கு கோபம் பூங்கிற்று சிச்சி கதாயுத போரில் நபிக்கும் கீழே யாராவது அடிப்பார்களா சாஸ்திர விரோதமாக இந்த பீமன் நடந்து கொண்டான் இவ்வாறு பீமனுடைய நடவடிக்கையை பார்த்து பொறுக்காமல் பலராமன் தன் சகோதரன் கிருஷ்ணனை நோக்கி நீ இதையெல்லாம் பொறுப்பாய் என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லி கலப்பிய மேலே தூக்கி கொண்டு பீமனை நோக்கி சென்றான் பலராமனுக்கு முக்கியமான ஆயுதம் கலப்பை பலராமன் கோபவேஷம் கொண்டு பீமன் போரில் பாயச்சென்றதைக் கண்டு கிஷன் பயந்து வழி மறித்தான் பாண்டவர்கள் தம்முடைய மித்திரர்கள் நெருங்கிய பந்துகள் துரியோதனால் மிகவும் துன்பப்பட்டவர்கள் துரியோ துரோபதியை சபையில் அவமதித்த போது பீமன் சபதம் செய்தான் இந்த சதையினால் துரியோதனுடைய இரு தொடைகளையும் நான் யுத்தத்தில் பிளந்து கொள்வேன் என்று பிரதி செய்திருக்கிறான் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் செய்த பிரச்சையை காப்பாற்றுவது சாஸ்திர தர்மம் தோஷமற்றும் நம்மை சேர்ந்தவர்களுமான பாண்டவர்கள் போரில் ஆலோசிக்காமல் கோபிக்க கவரங்கள் செய்த தீமைகளெல்லாம் பைத்து தர்மத்தை நிர்ணயிக்க வேண்டும் நிகழ்ச்சின் மத்தியில் முத்தி நடந்தவைகளை மறந்துவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் தனியாக எடுத்து கொண்டு தர்ம விமர்சனம் செய்வது பிழையில் முடியும் இப்போது களிகாலம் வந்துவிட்டது வஞ்சனை முறைகளை பல தடவை அனுசரித்த துரியோதனை பீமன் இவ்வாவர் நவீன்கீழ் தாக்கியதில் குற்றமில்லை இந்த துரியோதனால் தூண்டப்பட்ட கர்ணன் அபிமனுடைய வில்லை பின் நின்று அம்பு எய்து தேரும் வில்லும் இழந்து நிலையில் அநேகரால் தாக்கப்பட்டு அச்சனுடைய குமாரன் கொல்லப்பட்டான் பிறந்தது முதல் வஞ்சனையில் யுத்தி செலுத்தியதின் இந்த துரியோதனன் குலத்தை கெடுத்த பாவியாவான் இவன் பீமசேனனால் கொல்லப்பட்டது அதர்மம் ஆகாது சபையில் செய்த பிரச்சையை பதிமூன்று வருஷம் காலமாக பீமன் நினைவில் வைத்து காத்தான் தொடைகளை பிளந்து கொள்வேன் என்று பீமன் செய்த பிரச்சை துரியோதனுக்கு நன்றாக தெரியும் மிகவும் துன்புறுத்தப்பட்ட பாண்டவர்களுள் யுத்தம் செய்யும் துரியோதனுக்கு பீமனால் இது செய்யப்படும் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் இது அக்கிரம் என்று எண்ணக்கூடாது என்று சமாதானம் சொன்னான் கிருஷ்ணன் இவ்வாறு கிருஷ்ணன் வாதித்ததெல்லாம் பலமராமுடைய அபிராபத்தை மாற்றமில்லை ஆயினும் அவனுடைய கோபம் தனிந்தது துரியோதனன் வீரர்க்குரிய கவர்க்கும் அடைவான் பீமனுடைய புகழ் நாசமடைந்து விட்டது பாண்டுபுத்திரன் துரியோதனை முறை தவறிய வழியில் அடித்தான் என்பது உலகத்தில் பெரும் படியாக நிற்கும் நான் இவ்விடம் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பலராமன் உடனே துவரகி சென்றுவிட்டான் இதுதான் மகாபாரதி யுத்தத்தில் கிருஷ்ணன் பலராமுக்கு சொன்னது நன்றி வணக்கம்